சத்குரு சுவாமி குரு கிருப்பையா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சமஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல இருக்கும் அந்த ருக்மிணியினுடைய அண்ணாவான ருக்மி ரெண்டு விதத்தில் அவன் சம்பந்தி ஆயிட்டான் ஆனா சம்பந்தியா இருந்தாலும் ரொம்ப அதாவது ரொம்ப தூக்கி எரிஞ்சு பேசுகிறா போல ஒரு திமுரு திமுரு தலகணம் பிடிச்சிருந்தது அப்படி சூதாட்டம் ஆடுறதுல வஞ்சனை பண்ணி ஏமாத்தினதை பார்த்து கலாட்டா பண்ணி ரொம்ப எல்லா ஜா ராஜாக்களும் சேர்ந்து தூக்கி எறிஞ்சு பலராமனை அவமானப்படுத்தினீங்களாம் இடையர்கள் சொன்னதுனால பலராமன் பயங்கர கோபம் வந்து இரும்பு தடியால் பரிகம் அப்படின்னா இரும்பு தடியால் அப்படியே அது தூக்கி அதால் ஓகே போடு போட்டு ருக்மி இந்த கல்யாண சபையிலேயே அப்படியாக எடுத்தேன் ரெண்டு விதத்தில் ருக்மி சம்பந்தப்பட்டிருக்கார் எப்படியும் தன்னுடைய பெண்ணு அந்த பெண்ணை பிரதிமனனு கொடுத்தார் அடுத்தது பைய அவனுடைய ருப்பியினுடைய பிள்ளை வைத்து பேத்தி பௌத்து ரோச்சனா அதை அந்த பௌ கிருஷ்ணனுடைய பௌத்திரனான அனிருத்தனு கொடுத்துருக்காரு இப்படி ரெண்டு விதத்தில் அவர்களுக்கு வந்து சம்பந்தம் அப்படியானது ஆனால் இப்படியெல்லாம் சம்பந்தம் பார்க்கலாம் இங்கே எல்லா பல இடத்துல ஆனால் அது கல்யாண சம்பந்தம் ஆனால் அவருடைய போக்கிருத்தனம் போடல போக்கிருத்தனம் தான் அவர் ஓடு போட்டார் அடுத்தது முப்பத்தி ஏழுலேருந்து மேலே மூலத்தை சேவித்து அந்த அத்தியாயத்தை முடிப்போம் முப்பத்தேழுந்தே கலிங்கரீ தசமே பதே தந்தநேடு கிரந்தோ யோக சதி விவரே டுவிஜய கலிங்க கலிங்கராஜம் கலிங்கராஜம் தர கிரீவ் தசமே பதே अन्ये தன்ன பூக விஜை அநேரு சிரசோ ருதிரோக் ராஜானோத்தலே बलेन சிரசோ ருதிரோட்சிதோ ருதூல பரிதே ருமிணீஷே நவீத்து சாது அசாவன் ருமிணி பலையோ ராஜன் நேகையே निहते रुक्मणी श्या्रवीति साधु असाधुवा ருமிணிபலையோராஜன்கையத் ஹரிம் தோனம் சக சூரியவரம் பிரம் சோப்பிய யு குஷ்லிம் ராமோஜா தசர் சித்தாக்குல அத்த மதுசூதனா தனோரு சக சூரியவரம் பிரம் சோ குஷலிம் ராமோஜாத்துஜாத் தசர் சிதா கிளா அத்த மதுசூதனா அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவித்து முடிப்போம் அந்நிய நிர்பின்ன சிரசோ பாகூறுத கலிங்க தரசீவ் தசமே பதே தன் அபாத்த கிரோ யோக சதி விவரத்தைர்விஜை கலிங்கரீவன் அபாத்தயத்து கிரோோ யோகைர்ஜை அந்நேர் சிரசோருக்ஷிதோ ருதோ பீத்தலா அன்பாரு சிரசோ ருதிரட்சித ராஜோ உதீ பலேன பரிதேஷ் நவீத்து சாது அசாவா ருமிணீபலோன் நேபங்கத் ஹரி நகத்தை சாது அசாமிணிபலோராஜன் நேகங்கத் ஹரி தோ நரும் சக சூரியவரம் தரப்பம் ராமாஜா தசர சிந்தா கிள மதுசூதன நாற்பதாவது ஸ்லோகம் இதோட இந்த அத்தியாயம் முடியறது இப்படி கல்யாணத்துக்கு வந்து இப்படி ஒரு மரணம் வந்து கொடுத்து அதுதான் அந்த அந்த சூதாட்டத்தினுடைய ஒரு ஒரு அதனுடைய ஒரு மகிமை என்ன கெட்ட மகிமை இதுதான் அப்போ இந்த கலிகராஜன் வந்து விவரத்தை திஜையும் இந்த வெளியில் வந்த பற்களோட அதாவது வெளியில கடை கடை கடை கடை கடை கடன் அதாவது அசிங்கமா ரொம்ப கிண்டல் பண்றாப்புல எல்லா பல்களும் தெளிகிற மாதிரி சிரிச்சானும் அந்த கலிங்க தேவத்து ராஜாவன் பலாத்காரமாக பத்தாவது பிடிச்சி கோபம் கொண்டவராக பற்களை பல்ல உடைச்சார் வேறு ஒன்றும் இல்லை பற்களை உடைச்சார் முடிக்கல சரி எந்த எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை அதாவது பல்ல காட்டியும் ஹேளனமா சிரிச்சும் இது பண்ணது பல்ல காட்டி ஹேலனமா ஒரு கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தினது பல்ல உடைச்சார் அவர் பலராமனால் இரும்பு தடியால் அடிக்கப்பட்ட மற்ற ராஜாக்களும் பூபதிகளும் கைகள் உடஞ்சு துடைகள் உடைஞ்சு தலைகள்லாம் உடைஞ்சு இப்படியாகும் ரத்தத்தில் நனைஞ்சு போய் பயந்தெல்லாம் ஓடிப்பிட்டார்கள் இதெல்லாம் வேணுமா போய் ஓடிப்பிட்டார்கள் கிருஷ்ண பகவான் வந்து இந்த மச்சினான ருக்மி முடிக்கப்பட்டான் கொல்லப்பட்டான் சம்பந்தியாச்சும் ருக்மணியினுடைய பலராமனுக்கும் ஸ்நேக பங்கத்து ஸ்நேகத்துக்கு பங்கம் விளையும்ங்கிற பயத்தால் ஆமாம் ஏற்கனவே பலராமனுக்கு அந்த சிவந்தகமணியிட்ட கண்ணன்ட்டு எப்போ நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இது நியாயமாக அப்படி இருந்தது அதான் சொன்னேன் எப்படி வந்து ராமாவதாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ராமரை விட வசத்திய அவ்வளவு ஒரு கைங்கரியம்னா அப்படி ஒரு கைங்கரியம் அதனால்தான் ஸ்ரீ லக்ஷ்மணா லக்ஷ்மணன் வந்து லக்ஷ்மி சம்பனாக இருந்தான்னா கைங்கரிய சம்பனாக இருந்தான் இங்கே அப்படி இல்லை நம்பவே இல்லை கண்ணனை பாவும் கண்ணன் ஒரு பொண்ணு தப்புமில் என்ன ஒன்றும் இல்லை இதை வந்து இதை வந்து நம்ம ஒரு பத்து ரூபாய் காசு வச்சுருப்போம் இந்த பத்து ரூபாய் காசு மாதிரி அந்த கண்ணனுக்கார பொறுத்த வரைக்கும் அந்த இதை செமந்தக்கம் அது உங்கள்கிட்ட இருக்குன்னு நினச்சி நீ சொல்கிறேன் அந்த இவ நம்ம சத்தியபாம அப்படியே நினைக்கிறான் ரொம்ப பாவம் பலராமனு இது கண்ணனுடைய கேஸில் அப்படி பலராமனுக்கு சந் பங்கம் வரும்னு நினச்சுன்னு பயத்தால் ருக்மணி கோச்சுப்பான் யார் சப்போர்ட் யார் சைடு சப்போர்ட் பண்ணாலும் ஒருத்தர் கோச் இன்னொத்தர் கோச்சுப்பார் இப்போது கல்யாணம் ஆகி ஒருத்தர் வராம வச்சுக்கோ புது ஆத்துக்காரி வராமச்சுக்கணும் அப்போ அப்போ ஆத்துக்காரி வரேன் அம்மாவுக்கும் ஆற்றுக்காரியும் ஒத்து போலன்னா அம்மாவையும் கோச்சிக்க முடியாது ஆத்துக்காரியும் கோச்சுக்க முடியாது இதில் நடுவில் வேறு இந்த நாத்தனார்களில் போட்டு கொடுத்துரு அப்புறம் மாமனார் அவரும் அப்படி இருந்தால் போட்டு கொடுத்துருவார் அப்போது ஒரு மாதிரி ஆகிடுவான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் அவன் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது அவன் நான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்க இருந்தான் கண்ணன் அதனால் நல்ல நல்லதுன்னு சொல்லலை குட்ன்னு சொல்லலை இது அசாதுவும் சொல்லலை இது நல்லதுன்னு சொல்லலை நல்லது இல்லைன்னு சொல்லலை ஒன்றும் சொல்லலை சா இதாக ரொம்ப மௌனமாக இருந்துட்டான் பகவான் இதைத்தான் இந்த ஒரு விஷயந்தான் முன்னால் போன பார்த்த அறுபதாவது அத்தியாயத்தில் பார்த்தோமே பாட்டி தாத்தாவா இருந்து இருந்த போதும் நீ வந்து ஒன்றும் நீ பேசல எப்படி இருந்தேன்னு ருக்மணியை கொண்டாடி சொன்னானே அதனால் சொன்னான் அந்த நேரத்தில் நடந்த ஊழல் கூடல் அதுதான் விஷயம் அதனால் இதுதான் ஒரு பிரமாணம் இந்த ரெண்டு தான் அப்படி லிங்க் பண்ணும் அப்போ அதுக்கப்புறம் கிருஷ்ணனையும் ஆஷ்ரயித்தம் எல்லா யாரவர்களும் காரியங்கள்லாம் முடிஞ்ச முடிஞ்சப்பறம் எல்லாம் விவாகம் பண்ணிக்கொண்ட அந்த ரோச்சனா சாறு ரோச்சனா அவளோடு சேர்ந்து மருமகனான அனிருத்தனையும் தேர்வில் ஏற்றிந்து போஜகடங்குற நகரத்திலிருந்து துவாரகைக்கு சென்றார்கள் அப்படியாச்சு எல்லாம் இப்படி முடிந்தது பார்ப்போம் கலிங்கராஜன் ஓடுறோம் ருமிணியை ரு ருக்மியை பலராமன் ஒரு கோடு போட்டார் முடிஞ்சு போச்சு ஓடக்கூடிய கலைஞராஜனை பார்த்து பத்தாவது அடியில் வேகமாக ஓடி அவனை பிடிக்க போகிறார் பத்தாவது அடியில் வேகமாக பிடிச்சி பார்க்க அவன் வந்து பல்லை காட்டி ஹேளனமாக சிரித்து அவமானம் பண்ணதுனால பல்ல பல்ல தட்டி கீழே வைக்கிறார் பல்ல பல்ல உடப்பேன்னு சொல்கிறது இந்த இடத்துல தான் பல்ல உடப்பேன்னு சொல்கிறது இங்கே தான் கரெக்டாக நடந்துது பலராமனால் இரும்பு தடியால் அந்த பரிகம் ஆனால் அடிப்பட்ட மற்ற ராஜாக்கள்லாம் தொள்ளக்கான துணியைக்கானன்னு மெட்ராஸ் பாடத்தில் சொல்கிற மாதிரி கை கால்கள்லாம் உடஞ்சி போய் தலையெல்லாம் உடஞ்சி போய் தொடைகள்லாம் உடஞ்சி ரத்தம் வழியாக பயந்து எல்லாம் ஓடினார்கள் பலராமனை பார்த்து எல்லோருக்கும் பயம் ருக்மிணி கல்யாணத்துலேயே பார்க்கலாம் எல்லாம் பலராமன் தேரை கொண்டு நிற்கிறோன்னே எல்லாம் ஓடி போட்டார்கள் அப்படி தன்னுடைய மச்சினன் ருக்மிணி முடிக்கப்பட்டான் கொல்லப்பட்டதை பார்த்து கிருஷ்ணனுக்கு பலராமனை புகழ்ந்தோ இகழ்ந்தோ பேசலை பாராட்டினா ருக்மிணிக்கு வருத்தம் இகழ்ந்தால் பலராமனுக்கு வருத்தம் டா அப்படி பண்ணிட்ட கல்யாண காலத்தில் இப்படி ஒரு ஒரு இதை ஒரு ஒரு கொலை நடக்கிறாப்புல எடுத்தேன் இது பண்ணலாமா அப்படின்னு சொன்னா பலராமனுக்கு சொன்னா பலராந்துடும் இப்படி பலராம் பண்ணது வெரி குட் அப்படின்னு சொன்னா ருக்மிணிக்கு ருக்மிணிக்கும் வருத்தமா இருக்கும் எனக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் பிறந்த விட்டு அந்த பிரியம் இருக்கும் அது ஒன்றும் முடியாது இருக்கும் அதனால இது நல்லது நல்லது இல்லை இது கெட்டது நல்லது ஒன்றும் பேசவே இல்லது மௌனமாக இருந்தால் பகவான் ஏற்கனவே சாட்சி போதனாக இருக்கக்கூடிய தானே அதனால் எல்லாம் எல்லா உலக நாடகம் தான் அவனுடைய அவனுடைய காட்சியில் எல்லா நாடகம் தான் அவனுடைய இந்த விஷயம் என்னென்னா நான் வந்து கிருஷ்ண பக்தன் நான் இப்படி தான் பேசுவேன் அதாவது பதினாறாயிரத்தி கல்யாணம் பண்ணிண்டாலும் கிருஷ்ணன் வந்து பிரம்மச்சாரியும் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆத்துக்காரியும் காட்டுல கொண்டு போய் விட்டாலும் ஒரு தங்கம் சீதையை வச்சு நான் யஜ்யம் பண்ணாலும் சம்சாரி ராமன் நான் வந்து லக்மணனை கொண்டாடுவேன் இங்க கண்ணனை தான் அப்படி மதுவை அழித்த அந்த கிருஷ்ணனையே ஆண்டி நிற்கக்கூடிய பலராமன் அதாவது மதுசூதனன் மதுங்கிற ரா ரா ரா ரா ராட்சசத்தனை முடித்த கிருஷ்ணன் ஹிகிருஷ்ணனை அவனை சேர்ந்துக்கூடிய பலராமனும் மற்ற யார்கள் எல்லாருமே அந்த கல்யாண கல்யாண பையன் ஆச்ச புது மணமகன் ஆச்சு அனிருத்தனையும் புது மணமகள் ஆச்ச ரோச்சனை அவளையும் ரதத்தில் ஏற்றிண்டு விரும்பியதெல்லாம் அனிருத்தனுடைய கல்யாணம் ஆகிடுத்து இப்போ அவன் எப்படியாக இருந்தாலும் எதிரி அந்த ருக்மி அவனுக்கு வரமாக எடுத்து இதெல்லாம் நிறைவேறியதால் வச்சுட்டு போஜகடத்துலேருந்து குஷ தெலின்னு சொல்லப்பட்ட அவர்களுடைய சுஸ்தானத்துக்கும் வந்து சேர்ந்தார்கள் போஜகடம்னு சொல்லப்பட்ட அந்த நாக்பூர் பக்கத்தில் இருக்கு நாக்பூர் பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து கிளம்பி குஷ தெளிங்கிற வந்து சின்னார்கள் அனிருத்தனுடையும் அந்த ரோச்சனையோட கல்யாணமே வந்தார்கள் அடுத்ததும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல ரெண்டு அத்தியாயங்களால் உஷா பருணியம் சொல்கிறார் இந்த உஷா பருணியம் நான் சின்ன பையனாக இருக்கிற போதும் இதெல்லாம் ஒரு ஒரு இதாக கதாகாலேபமாக எம்பார் விஜயராச்சர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன் நான் சின்ன பையனாக அவர் நான் ஸ்கூல் போகிற கட்டாய அந்தவங்க எல்லாம் கேட்டிருக்கேன் அழகாக அவரெல்லாம் சொல்வார் எம்பார் விஜயராஜாச்சன்மான் எம்பார் விஜயராச்சர் முக்கூர் லக்ஷ்மி நிசுமிர் அப்புறம் தூக்கூர் லக்ஷ்மி நிசுமெல்லாம் ஒரு சக்தியான ஒரு வைத்தவர்கள்லாம் கொண்டாடப்பட்ட வேண்டிய ஒரு சக்தியர்கள் நான் வந்து இவர்களெல்லாம் கேட்டுக்கணும் நாம் கேட்டுக்கணும் இதெல்லாம் கொண்டு மறந்து போயிருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்தே அவர்கள் வசத்தியான ஒரு லெவலில் இருந்தார்கள் தெரியும் நல்லா தெரியணும் இருந்த ஆமாம் அவர்களாக போகலாம் அந்த வித்தியாசமெல்லாம் கிடையாது எந்த வித்தியாசம் அந்த சிவ விஷ்ணு அபேதமே இல்லாமல் இருந்த வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப கொண்டாட வேண்டியவர்கள் அதெல்லாம் அவர் வந்தே ஏன் போனால் அப்போ சொன்ன என்ன கிருஷ்ண பக்தன் தான் அதனால் மந்த வித்தியாசமும் இல்லாம இருக்கும் அது அப்படிலாம் சந்தேகமே கிடையாது இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒரு சுருக்கம் சொல்றார் ஒரையாசிரியர் பாஷ்யமன்றவர் தியுக்த ஷஷ்டிதமே புரோக்தம் அனிருத்த ரோச்சனம் அனிருத்திய ரோதனம் கன்யா ரமமானுனா அனிருத்த உத்வகே அந்நிய பாணாய பாணையா ரவசம்யுகே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீஹரிம் ஜித்வம் பாணபாஹுன் அத்தாச்சின தன்னுடைய கன்னிகையோடு ரமிக்கக்கூடிய அனிருத்தன வெறும் கைகள் ஆயிரம் கைகள் பலவிதமான கைகள் கொண்ட பாணாசுரன் வந்து மிரட்டினான் கட்டினான் அனிருத்தனுடைய வேறு விவாகத்தில் பானாசுரனுக்கும் யாதவர்களுக்கும் நடந்த சண்டையில் கிருஷ்ணன் பரமேஸ்வரன் சண்டைக்கு வரார் மகாதேவரை ஜெயித்தார் பானாசுரனுடைய கைகளை வெட்டினார் இப்படி அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தா அறுபத்தி இங்கே சொல்லிட்டாங்க அறுபத்தி மூணு தான் அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு ஏக்க ஸ்லோகம் இருக்கதையும் செல்லுவோம் த்யுக த்ரியுக த்ரி த்ரீயு சட்டிதமே திரீப சட்டிதமே யாதவ சங்கரே துதி ஜரேண துதிஜ்வரே நூத்தேன பானபாகு பிதோஹரே அனிருத்தன் கட்டப்பட்டு இருக்கிற போது பானர்களுக்கும் யாதவர்களுக்கும் சண்டை வர்றதில்லை அந்த சண்டையில பாலனுடைய கைகளை பகவான் கிருஷ்ணன் பெற்றார் பகவான் வந்து கவிற்றார் ருத்ரன் வந்து ஜரம் இவர்களோ செய்த அந்த ஸ்துதியானது இந்த அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தில் உபதேசிக்கப்பட்டதுன்னு அப்படி தாக்கல் கொடுத்த ஒரு சுருக்கமான ஸ்லோகம் இது அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னு சொல்ல வந்த ஸ்லோகம் மேல பார்ப்போம் முதல் அஞ்சு ஸ்லோகத்தை பார்ப்போம் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்வார்கள் உஷையும் அனிருத்தனும் சந்திக்கிறார்கள் ராஜூவாஜ பானசி தனியாம் ஊஷாம் உப்பையே எதூத்தமாக தும்பூத் ஹரிஷங்க மகத்தம் எதம் மகயோகி சாந்தும் அஹசி ராஜோஜனூஷா உபயே எதூத்தமாக தும்பூத்து ஓரம் ஹரிஷங்கர் மகிம் எதம் மகாகிண்ட சோகிய ச சமாிய மோன் சந்தும் அஹசி ஸ்ரீசுகோவாஜ பாணா புத்தே வலிதாசி மகாத்மனாய் மே தௌரப்பு புசுத்தோணிவக மாதோமா சசுந்தோ திருடபதாம் புஜே வலைராசிம் ஆத்மனூய மேதினோஸ்சர மாநோவோமாச்சோடவா தவிரோணோர மாோவோமாச்சோவீதாக்கே புரே சராஜ்மகோர்சோ பிரதேன்கிங்கமே அமராபாஹு தாண்ட தோஷயன் மடம் சுணிதே பரிமே சத்ராஜ் அக்கோ தம்போ பிரசாதே அமரானாண்டோஷன் மூடம்சியோல வரைணையம் வவிரே புராதிப்பகவான் சர்வூசியோலையே புராதிப்பருடையும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்பம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி முஷ்டித்தமாக திரிஷ்டித்தமாக அதுல அறுபத்தி ரெண்டு ஆஜூ பாணச்சனூஷா हरि உபய மேயூத்தமாக திருமூத் ஹரிஷங்கர்மதி மகாகின் சூமர்கிம் ராஜோவாச்சனா பூஷாம் உபய மேயூத்தமாக தும்பூத் ஹரிஷங்கோமே மகாகிண்ட சாஹசீம் வாச பானபுத்தேட்டோ பலேராசின் மகாத்மனூபாய் புசே பலிதாசி மகாத்மனாய்ரஸ் சத மாநோ வோமாசந்தோடபதா தசரசுபானிவக மாதோமாச்சியசந்தோடபதாகுதே புரேரமியே சராஜ் கோோர்த்தயுபே அமரா சகசிராண்டே தோஷயன் படம் புணிதே புரமியே சராஜ்மோரோப்பாபே அமரா சகசிராண்டோயன் படம் பகவான் சர்வூசா சரணோ பத்தவச்சலா வர்ணச்சந்தையமாசனம் வபிரேம் புராதிபம் பகவான் சர்வூசம் சரணோ பத்தவச்சலா வர்ணச்சந்தையமாச கதம் வபிரேம் புராதிபம் ராஜா கேக்கரார் பரீட்சித்து பரீட்சித்து ராஜா கேக்கரார் சுகபிரமண்ட்ட அனிருத்தன் முன்னால் பார்த்தாச்சு அந்த ரோச்சன ரோச்சனா பார்த்துமா ரோச்சனை அந்த ரோ பான இது ரு பெண் பிள்ளை வைத்து பேத்தி ருக்மியனுடைய பிள்ளை வைத்து பேத்தியான ரோச்சனை கல்யாணம் செய்யணும் இது அடுத்த கல்யாணம் பானாசுருடைய புத்ரியான உழங்கிறவள விவாகம் செய்கிறான் அப்போ கிருஷ்ணனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பெரிய ஒரு சண்டை வந்துடாமே கேஸ்வரா இதெல்லாம் நீங்க வந்து பிரரேசம் பண்ணணும் சொல்லணும் அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு பிளாட்டு இதெல்லாம் ஒரு தமாஷை ஒரு மாய இதை வந்து பரமேஸ்வரன்கிட்டையும் குறைச்சு சொல்லக்கூடாது கிருஷ்ணனையும் குறைச்சு சொல்லக்கூடாது ரெண்டையும் குறை ஒரு பத்து ரூபாய் காயில் இப்பதான் சொன்னேன் இல்லையா ரூபாய் காயில் ஒரு பக்கம் ஒண்ணு இன்னொரு பக்கம் ஒண்ணும் ஒரு பக்கம் பரமேஸ்வரன் இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் அவ்வளவுதான் விஷயம் சுக்கர் சொல்றார் மகாத்மாவான அந்த பா மகாத்மான் பலி சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி அந்த வாமனனுக்கு தன்னுடைய மூணு மூலமாக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அத்தனையும் கொடுத்துடும் தன்னையாக இருப்பணும் பண்ணால் அப்படிப்பட்ட பலி சக்கரவர்த்திக்கு நூறு புத்திரர்கள் அதில் மூத்தவனாக ஜேஷ்டனாக சிரேஷ்டனாக இருந்தால் பானன் உத்தர் பலி சக்கரவர்த்தியால் வாமன ரூபனான அந்த அரி பரமாத்மாவுக்கும் பூவிதானம் செய்யப்பட்டதும் அந்த பூ பரிச்சக்கரவர்த்தினுடைய ஔரச புத்திரன் பானன் சிவபக்தியில் ஈடுபட்டவனாக இருந்தான் அவர் சிவபக்தி ரத்தினார்ந்தான் பூஜிக்கத்தக்கவனாக இருந்தான் தானசீலனாக இருக்கான் புத்திமானாக இருந்தான் சத்யசந்தனாக இருந்தான் சிவபரமாக விரதம் பண்ணுவனான் சிவபரமாக விரத்தம் பண்ணுவன ஒரு காலத்தில் அழகான சோனிதபுரம் அந்த சோனிதபுரத்தில் ராஜ்யம் பண்ணிட்டு அவனுக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் அந்த தேவர்கள்லாம் விளையாட்கள் மாதிரி இருந்தார் பரவச பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் தேவர்கள்லாம் விளையாடலாம் இருந்தார் ஆறம் ஆயிரம் கைகள் அவனுக்கு ஆயிரம் கைகள் இருக்கும்போது பரமேஸ்வரன் நடத்தலாம் ஆண்டுறார் அப்போது ஆயிரம் கைகள் இருந்தனால அந்த ஆயிரம் கைகளால் வாத்தியம் வாசிக்கிறான் அப்போ அவர் டான்ஸ் ஆடினா அந்த டான்ஸுக்கு நடனத்துக்கு ஒரு துணையாக ஆயிரம் கைகளால் வாத்தியம் வாசிக்கிறான் பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தினாங்க பரமேஸ்வரனை திருப்திப்படுத்தினார் அவர் தான் ஆசு தோஷியாச்சும் அவரோ பக்த பக்தரன் பக்தர்களை மிகவும் அன்பு கொண்ட சினேகம் கொண்டவர் பிரியமானவர் சரண்யர் எவ்வளோக சரண்யர் எல்லா சமஸ்த பிராணிகளுக்கும் பூதேசகர் சர்வையும் காப்பாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பரமேஸ்வரனான சிவன் பரமணுனா கேளுப்பா அப்படின்னு கேட்டார் இந்த பானனும் பரமேஸ்வரனை தன்னுடைய பட்டணத்திற்கு இருக்கிற மாதிரி சொன்னாங்க பட்டணத்துக்கு கொண்டு அவர் காவல்காரன் அங்கே இருக்கார் பரமேஸ்வன் வந்து எப்படி வாமன ரூபியாக இருந்தவன் திருவிக்கரவனாக இருந்து அவர் வந்து அந்த சுதலம் சொர்க்கவி பிரார்த்தம் சொல்லப்பட்ட மாதிரி சொல்லப்பட்ட தேவர்களால் கூட தெரியாத அந்த அளவு ஐஸ்வர்யம் இந்திரப்பட்டனத்தை விட அதிக ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய சுதலத்துல அந்த பரிச்சக்கரவர்த்தி இருக்கார் அங்கே வீட்டில் வந்து நான் பாதுகாக்கிறேன்னு சொன்னார் அவர் வந்து வாசல் இருக்கார் ஹரியான நாராயணன் இங்க அந்த அவருடைய பிள்ளையான பானனுக்கும் தன்னுடைய பட்டணத்துக்கு இவர் வந்து இருக்கணுங்கிறார் பரமேஸ்வரன் காவலன் அப்படி இது வாங்காமல் சம்பளம் வாங்காத ஒரு டியூட்டி செக்யூரிட்டி டியூட்டியாக பார்க்குறான் பரமாத்மன் பரமாத்மா அப்படி வரும் ஒரு பக்த வச்சலன் அப்படி கருண்யமூர்த்தி சந்தேகமே கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுப்பார் கொஞ்சம் சண்டை கோச்சிப்பார் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தான் வந்து விளையாட்டு தன்னுடைய நமைய பக்த பிரணைச்சியத்தையும் சொல்கிறான் கண்ணன் அதே மாதிரி தான் ஈஸ்வரனுக்கும் நமே பக்த பொண்ணசரியும் அப்படின்னு சொல்லுங்க அந்த வார்த்தையெல்லாம் சின்ன வயசுல கேட்டெல்லாம் மறக்கவே வருகாது நமே பக்த பொண்ணசரியும் அவன் வந்து அர்ஜுனனை சத்தியமான வைப்பான் அதுதான் விஷயம் க்ப்ரம்பதி தர்மாத்மா சஸ்வச்சான நிகழ்ச்சினி கௌந்தையா பிரதியானிக்க நமே பக்த பொண்ணசரி அப்படிப்பட்ட விஷயம் மேல பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் மேல பார்ப்போம் விசி